இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு லாலா லஜபதி ராய் இந்திய எழுத்தாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜாக்சன் பாலக் அமெரிக்க ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா ராமண்ணா இந்திய இயற்பியலாளர் மற்றும் அரசியல்வாதி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 இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்ட்ரிட் லின் கிரேன் ஸ்வீடிஷ் எழுத்தாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை